வணக்கம் நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கியா தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது ஆம் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது நன்றி வணக்கம்